நட்டினையின் ஆயிரத்தி நானூத்தி செய்தி சேவை ஜூன் 5, இரண்டாயிரத்தி வைகாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் புதன்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித் தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழக செய்திகள் முல்லைப் பெரியாறு அணை பலமாக உள்ளது என்றும் அணை நீர்மன்றத்திற்கு ஏற்ற கசிவு நீர் வெளியேற்றமும் மதகுகள் இயக்கமும் சீராக இருக்கின்றது எனவும் மூவர் கண்காணிப்பு குழு தலைவர் குல்சன் ராஜ் தெரிவித்துள்ளார் ஆளுநருக்கு எதிராக செய்தி வெளியிட்டதாக நக்கிரன் கோபால் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை சென்னை உயர் உத்தரவிட்டுள்ளது மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை நம்முடைய தமிழகத்து மக்கள் நிரூபத்து காட்டியிருக்கின்றார்கள் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் நாள்தோறும் நீர் பங்கீட்டு முறையை கொண்டுவர வேண்டும் என்று கரூரில் கீழ்பவானி விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவரும் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளருமான நல்லசாமி கரூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அரசு மருத்துவர்கள் பணியிட மாற்றம் கலந்தாய்வுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு தெரிவித்துள்ளது சென்னையில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக செயலி உணவு விநியோகத்திற்கு இரு சக்கர வாகன ஓட்டிகள் மீது இதுவரை இரண்டாயிரத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது பப்ஜி கேமில் இஸ்லாமியர்களின் புனித ஸ்தலம் இழிவுபடுத்தப்பட்ட உள்ளதாக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் போலீஸில் புகார் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று தரிசனம் செய்த துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு ஊழல் பசி இல்லாத சமூகம் அமைய வேண்டும் என்று தெரிவித்தார் ஆந்திரா நந்திகளை இணைக்கும் போலாவரம் திட்டத்தை விரைந்து முடிக்க அம்மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவு தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் குடியுரிமை எங்குள்ளது என்பது குறித்து பதிலளிக்க மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் நிலவி கடும் வறட்சி காரணமாக அங்கு தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது பில்வாரா பகுதியில் சேர்ந்த பெண்கள் குடிநீருக்காக பல கிலோமீட்டர் பயணிக்க வேண்டி இதனால் அப்பகுதி மக்கள் தண்ணீர் பிடித்து வைக்கும் டிரம்களை பூட்டு காவல் காத்து வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோகின் ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஆணோர்களுக்கும் அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் அருணாச்சல பிரதேசத்தில் மாயமான ஏ என் முப்பத்தி சரக்கு விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது உலக செய்திகள் ஆஸ்திரேலியாவின் டார்வின் நகரில் உள்ள ஒரு பிரபல ஓட்டலுக்கு நேற்று சுமார் நாற்பத்தி வயது மதிப்பு மிக்க நபர் ஒருவர் வந்துள்ளார் ஓட்டலில் இருந்தவர்களை குறிவைத்து திடீரென துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் நான்கு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் சீன வரலாற்றின் கறுப்பு பக்கமான தியானன் மென் சதுக்க ஆண்டு தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது அமெரிக்காவிற்கு சுற்றுலா மற்றும் கல்வி பயிர்வதற்காக செல்லும் தனது நாட்டு மக்களுக்கு சீன அரசாங்கம் பயண எச்சரிக்கை மேலும் இரண்டு பிரான்ஸ் பிரஜைகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது வணிகச் செய்திகள் தொடர்ந்து உச்சம் தொட்டு வந்த இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் முடிந்துள்ளது மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் நூத்தி புள்ளிகள் சரிந்து நாற்பதாயிரத்தி புள்ளிகளானது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி அறுபத்தி புள்ளிகள் குறைந்து பனிரெண்டாயிரத்தி புள்ளிகளில் முடிவடைந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்க அணியின் டெல் ஸ்டெயின் இல்லாமல் இருந்தாலும் அந்த அணி பலமாய்ந்த அணிதான் என்று இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் ஒரு போட்டியில் கூட விளையாடாத இந்திய அணி உலகக்கோப்பை புள்ளிப் போட்டியில் ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற ஏழாவது உலகக்கோப்பை போட்டியில் ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தானை முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் நன்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்